ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம் அடுத்த தலைமுறையினரான குழந்தைகளுக்கு என்னென்னெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கறது நாம் நம் குழந்தைகளுக்கு இதையெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் நாம் எப்படி குழந்தைகள் பிறந்தவுடனே எந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும் என்ன மாதிரி இந்த குழந்தை படிக்கணும் என்ன மாதிரி இந்த குழந்தை உத்தியோகம் பார்க்கணும் எங்கே இந்த குழந்தை வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ஆசைப்பட்டு அந்த குழந்தைய வழிநடத்துகிறோமோ அதற்கெல்லாத்துக்கும் மேலே நாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் நாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க தவற விட்டுட்டால் நம்மையே அந்த குழந்தை மதிக்காமல் போயிடும் தாயார் தகப்பனாருடைய பெருமைகள் குழந்தைகளுக்கு தெரியாமல் போயிடும் குழந்தைகளுக்கு திரும்பவும் திரும்பவும் சொல்லி கொடுத்துடே இருக்கணும் சொல்லிண்டே இருக்கணும் குழந்தைகளுக்கு நாம் நிறைய சலுகைகள் கொடுத்தும் நாம் பிரியமாக வளர்த்த வளர்த்தாலும் கூட சில விஷயங்களில் கண்டிப்புங்கிறது இருக்கணும் முக்கியமாக பணம் விஷயத்தில் நம்முடைய அனுஷ்டானங்கள் நம்முடைய விரதங்கள் பூஜைகள் இந்த விஷயங்கள்லே நம் குடும்ப விஷயங்களிலே குழந்தைகளிடத்துல கண்டிப்புங்கிறது அவசியம் இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நாம் சலுகை கொடுக்கறதுன்னு வந்தால் குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது தெரியாமல் போயிடும் ஆகினாலே குழந்தைகளுக்கு நம் குடும்பத்தார் விஷயத்திலேயும் பணம் விஷயத்திலையும் நம்முடைய பூஜை நம்முடைய தர்மங்கள் விஷயத்திலேயும் கண்டிப்பை கட்டாயம் குழந்தைகளிடம் காட்டணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது குழந்தைகளிடத்தில் நாம் சொல்லிக் கொடுக்குற பொழுது நீங்களாம் யார் இடத்துல ஸ்னேகம் வச்சுக்கணும் நிறையா ஃப்ரெண்ட்ஸுகள் வச்சுட்டு இருந்தாலும் நல்லவைகளை நினைக்கிறவர்களோடு நீங்களாம் ஸ்னேகம் வச்சுக்கணும் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிற இடங்களுக்கு அவசியம் போய்ட்டு வரணும் நிறைய அங்கங்கே தேசம் நல்லா இருக்கணும் உலகம் நன்றாக இருக்கணும்னு நிறையா பேர்கள் அங்கங்கே நல்ல காரியங்கள் பண்ணுவா எதா தே தத்ரவர்த்தேரன் அங்கே தான் சாதுக்கள் நிறைஞ்சிருப்பா நல்ல எண்ணங்களோடு உள்ளவர்கள் அங்கே நிறைஞ்சிருப்பா ததா தத் வர்த்தே தாஹ நீ அங்கே தான் இருக்கணும் சாதுக்கள் எங்கே இருக்காளோ அங்கே இருக்கணும் அதாபியாக்காஷு ஏ தத்திர பிர அசம் மர்ஷின யுக்தா ஆயுக்தா அலூக்ஷா தர்ம காமா சு யே தேர்த்தேரன் ததா தேசு வர்த்தே தா அப்படி நிறைய இடங்களில் நடக்கும் சாதுக்கள் இருப்பா நன்றாக படித்தவர்கள் இருப்பாள் எது தர்மம் எது சத்தியம் எது தேசத்திற்கு நன்மையை கொடுக்கக்கூடியது நல்ல யோஜனைகள் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் நிறைஞ்சி இருக்கக்கூடியதான இடத்திற்கு நீங்கள் போகணும் ஏஷ ஆதேசா இதுதான் தாயார் தகப்பனாரான நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஆதேசம் ஆதேசா அப்படின்னா எப்படி வாழணும் அப்படிங்கிற முறையை சொல்லிக் கொடுக்குறோம் இதை மனசில் வச்சுக்கணும் ஏஷ உபதேசா இதைதான் நம்முடைய வேதம் நம்முடைய மகர்ஷிகள் இவர்கள் அனைவரும் நமக்கு காண்பிச்சுருக்கா ஏஷ வேதோபனிஷத்து வேதத்தினுடைய சாரமான உபனிஷத்தும் நமக்கு இதைதான் காண்பிக்கிறது ஏ ததனுசாசனம் இதது இதையே உத்தரவாக வச்சுக்கணும் இதுதான் சட்டம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஏவமுபாசித்தவ்யம் ஏவமுச்சை ததுபாசியம் இப்படி வாழ கற்றுக்கணும் இதெல்லாம் மனசில் வச்சுண்டு தாயார் தகப்பனார் இடத்துல அன்போடு இருக்கணும் மரியாதையோடு இருக்கணும் தாயார் தகப்பனார் சொல் பேச்சை கொஞ்சம் கூட மீறக்கூடாது தாயார் தகப்பனார் தானே குழந்தைகள் நன்னாக இருக்கிறதுக்காக வழிகளை சொல்லுவாள் எந்த தாயார் தகப்பனாராவது குழந்தைகள் வீணாக போகணும்னு நினப்பாளா நினைக்க மாட்டேன் குழந்தைகள் நல்லா இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வாழ்ந்து அனுபவித்து பார்த்தவர்கள் நமக்கு தெரியாதே குழந்தைகளுக்கு என்ன தெரியும் படித்தால் படிப்பு அறிவு தெரியுமே வழிய எப்படி வாழ்க்கையை நடத்தணும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த கல்யாணம் பண்ணிட்டு இந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியாது தாயார் தகப்பனார்களுக்கு தான் தெரியும் வாழ்ந்து பார்த்தவர்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் குழந்தைகளால் தீர்மானம் பண்ண முடியாது ஒரு பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை நம் கல்யாணம் பண்ணின்றால் நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத அந்த பையனால் தீர்மானம் பண்ண முடியாது எந்த பொண்ணுக்கும் இந்த பையனை பார்த்தால் இந்த பையனோடு நம்மால் வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படிங்கிறத பொன்னால தீர்மானம் பண்ண முடியாது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் கூட அனுபவங்கிறது ஒரு முக்கியமான படிப்பு அது குழந்தைகளிடத்துலே கிடையாது அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம்ங்கிற விஷயம் தாயார் தகப்பனார்களை சேர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகளுக்கு வரணும் அப்படி தாயார் தகப்பனார்கள் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு சரியான காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதேபோல் இந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தாயார் தகப்பனார்கள் பார்த்து தீர்மானித்து அமைச்சு கொடுக்கணும் அதெல்லாம் இல்லாமல் போயிட்டால் நம் குழந்தைகளுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும் குழந்தைகள் உடம்பில் தெம்பு இருக்கிற வரையிலும் கையில் பணம் இருக்கிற வரையிலும் போயின்னு இருப்பா ஒரு இடத்துல போய் மோதி நின்னான்னா அப்புறம் திரும்பி பார்த்து என்ன பிரயோஜனம் பஷாத்தபந்தான் மிச்சப்படும் அந்த அளவுக்கு நம் குழந்தைகள் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தாயார் தகப்பனார்களுக்கு இருக்கணும் தாயார் தகப்பனார்கள் தான் குழந்தைகளுக்கு நல்லவைகள் கெட்டவைகளை சொல்லி கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இவைகள்தான் நம் குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடியதான சொத்து அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி இவைகளெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோ ஆற்று நடக்கக்கூடியதான விரதங்கள் பூஜைகள் அத்தனைகளையும் குழந்தைகளை முன்னிட்டு குழந்தைகளை புஷ்பம் கொண்டு வர சொல்லி குழந்தைகளை சந்தனம் அரைச்சி கொடுக்க சொல்லி குழந்தைகளை சுவாமி படங்களை தொடச்சி வச்சு சந்தனம் குங்குமம் வைக்க சொல்லி அப்படி குழந்தைகளோடு சேர்ந்து விரதங்களை செய்யணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது மகர்ஷிகளும் இந்த முறையில் தான் நமக்கு விரதங்களை காண்பிச்சிருக்கார் அப்படி குழந்தைகளை முன்னிட்டு நாம் எந்த விரதத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சூத்த பௌராணிக்கர் புராணங்களில் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்